அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்கு வீசும் ஏறார் கோலன் திகழ கிடந்தாய் கண்டே நெம்மானே நம்மாழ்வார் திருக்குடந்தை ஆறாவதனை இப்பாடலாலே வர்ணிக்கிறார் ஆறாவதன் அபர்யாப்தாமிரதன் ஷாரங்கபாணி என்று அடியார்கள் அனைவராலும் அன்போடு உள்ளம் உருகும் காதலோடு வர்ணிக்கப்படும் எம்பெருமான் திருக்குடந்தை எனும் கும்பகோணத்தில் சயனத்திருக்கோலத்தில் எழுந்துருளியிருக்கிறார் சோழ நாட்டு திருப்பதிகளைக் கண்டு வரும் நாம் தற்போது நம் மனம் கவரும் திருக்குடந்தையை அடைகிறோம் கும்பகோணம் என்பது பிரசித்தமான பெயர் சம்பிரதாயத்தில் குடந்தை திருக்குடந்தை என்று ஆழ்வார்கள் பாடியுள்ளார்கள் ஓர் முறை பிரம்மா சிருஷ்டி வந்தது என்பதை அறிந்தார் அப்போது சிருஷ்டிக்கு தேவையான விதைகளையும் வேதங்களையும் ஒரு குடத்தில் இட்டு நிரப்பி வைத்தார் அந்த குடம் இமயமலயத்தில் இருந்தது அது பிரளயம் ஏற்பட்ட போது மெதுவே மெதந்து மெதந்து அசைந்த சோழ நாட்டை அடைந்தது அப்போது தேவர்கள் சிவனிடத்தை வேண்ட அவன் ஒரு வேடன் உடுவத்தை எடுத்துக்கொண்டு ஓர் அம்பால் குடத்தின் மூக்கை உடைத்தார் மூக்கின் வழியாக அமுதவெள்ளம் முழுவதும் பரவித்து அப்போதிருந்து சிருஷ்டி தொடங்கித்தான் ஆகையால் கும்பத்தின் மூக்கு கும்பத்தின் கோணம் அதன் மூலம் அமுதம் வெளியே வந்தபடியால் இத்திவ்யக் கஷேத்திரத்துக்கு கும்பகோணம் குடந்தை என்கிற திருநாமம் உருவாயிற்று கும்பகோணம் பெயர் காரணம் பார்த்தோம் இனி பகவான் எப்படி இங்கு சயனத்திருக்கோலத்தில் எழுந்துள்ளிருக்கிறார் அவர் எப்படி ஆழ்வார்களை இவ்வளவு தூரம் ஈர்த்தார் ஒருத்தர் இருவர் அல்லர் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமணிசையாழ்வார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கையாழ்வார் என்று எத்தனை பேராலே இவர் பல்லாண்டு பாடப்பெற்றிருக்கிறார் ஐம்பத்தோரு போஷரங்களால் ஆழ்வார்கள் இவரைப் பல்லாண்டு பாடி இ இவ்வெம்பெருமான் இங்கு வந்ததே ஒரு வியத்தகு செய்தி நாம் அனைவரும் அறிந்தது யாரு சத்வகுணமுடைய தேவதை என்று தெரிந்து வர புறப்பட்டார் சிவபெருமானின் கைலாசத்துக்கு வந்தார் அங்கிருந்து விலகினார் அங்கு திருப்தி ஏற்படாமல் புறப்பட்டார் திருமாலின் உலகத்துக்கு வந்தார் திருமால் திரும்ப பார்க்காமல் இருக்க ரிஷிக்கு கோபம் வந்து தன் காலால் மார்பில் உதைக்க திருமால் ரிஷியை சமாதானப்படுத்திவிட்டார் ஆனால் மகாலட்சுமிக்கு கோபம் ஏற்பட்டு கரவீரபுரத்தில் மகாராஷ்டிரத்தில் உள்ள கோல்ஹாபூரில் போய் கோபித்துக் கொண்டு பின் திருமானை அடைய தவம் இருந்தாள் என்று பார்த்தோம் இதற்குள் எம்பெருமான் மகாலட்சுமியை அடைவதற்காக திருமலை திருப்பதியிலே ஏழுமலையில் இருந்து தபம் புரிந்தான் ஸ்ரீனிவாச கல்யாண சரித்திரம் நாம் கேட்டிருக்கிறோமே பகவான் பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கொள்ள முற்பட்டான் அப்போது கல்யாணத்துக்கு வரவேற்பதற்காக சூரிய தேவன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டு மகாலட்சுமியை அடைந்தார் பத்திரிகையை பார்த்த தேவிக்கு கோபம் எங்கே ஸ்ரீனிவாசன் என்று தேடிக் கொண்டு ஓடி வந்தாள் சீனிவாசனும் பயந்தாற் போலே நடுத்து அவள் கை ஓடி ஓடி திருக்குடந்தையை அடைந்தான் பாத்தாளுக்குள்ளே சென்று மறைந்து கொண்டான் இன்றைக்கும் கும்பகோணம் ஆறாமுதன் சன்னதியில் பாத்தாள சீனிவாசர்தான் முக்கியமாக எழுந்துருளி இருக்கிறார் மகாலட்சுமி வந்தவள் பெருமானை காணாது தவித்தாள் ஓ மறுபடியும் இவரிடத்தில் கோபம் கொண்டு விட்டோமே இவ்வெம்பெருமானை குறித்து நாமே தவம் இருந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கொள்ளுவோம் என்று முடிவெடுத்தாள் இதற்குள் மற்றொரு புறத்தில் மகரிஷி வருத்தப்பட்டார் பெருமானை போய் திருமார்பில் உதைத்துவிட்டோம் பிராய்ச்சித்தன் தேட வேண்டும் அவரே அடுத்தது ஹேம மகர்ஷியாக பிறந்தார் திருக்குழந்தை திருக்குளம் அதாவது புஷ்கரணிக்கு ஹேம புஷ்கரணி என்று திருநாமம் இவரோ ஹேம மகரிஷி புஷ்கரணி ஹேம புஷ்கரணி பொச்சாமரை குளம் அந்த குளத்தின் கரையில் ஹேம மகரிஷி தவம் இருந்தார் திருமகளையே மகாலட்சுமியே தனக்கு பெண்ணாக பெற்று பெருமானுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்பது ரிஷியின் ஆசை அவர் ஆசை வீண் போகவில்லை மகாலட்சுமி பொச்சாமரை குளத்திலே ஹேம புஷ்கரணியில் தோன்றினாள் கோமளவல்லி என்று பெயரிட்டு ரிஷி வளர்த்து வந்தார் பெருமானும் இவரை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள விளைந்தான் இனி பகவான் கல்யாணத்துக்கு வந்த திருக்கோலத்தை பார்ப்போம் ராமச்சந்திரன் கொடுத்தார் என்னும் செய்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர்தான் இன்று ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாளாக உள்ளார் அந்த விமானத்துக்கு பிரணவாகார விமானம் என்று பெயர் பிரணவம் வேதத்தின் தேர்ந்த கருத்துத்தானே வேதங்களுக்கு ஒரு விமானம் இருக்க வேண்டும் வைதிக விமானம் மற்றொரு விமானம் ஓர் விமானத்தோடே ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் தங்கிவிட்டார் இப்போது ராமன் முடிவெடுக்கிறார் அடுத்த விமானமான வைதிக விமானம் அது திருக்குடந்தையில் இருக்கட்டும் நாமே ராமனாக நம் தேரோடு போய் ஆகாயத்திலிருந்து இறங்கி இதோ ஹேம மகர்ஷியின் புதல்வியை கல்யாணம் பண்ணி கொள்வோம் சாரங்கத்தை ஏந்திக்கொண்டு ராமன் திருக்கோலத்திலே தேரோடு கும்பகோணத்தில் இறங்கினார் அன்றைய நன்னாள் மகர சங்கரமண நன்னாள் தைப்பொங்கல் நன்னாள் அன்றுதான் நாம் சங்கராந்தி கொண்டாடுகிறோம் அன்றிரங்கிய பெருமான் கோவலவெள்ளி தாயாரை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டார் இன்றளவுக்கும் அதே திவ்யக் கஷேத்திரத்தில் எழுந்துள்ள இருக்கிறார் ஆகையால் தான் பெருமானுடைய திருக்கோயில் பெருமாள் சன்னதிக்கு சென்றால் அது தேர் வடிவத்திலேயே இருக்கும் பெருமானோ கைகளில் உள்ளார் இரண்டு வாசல்கள் சக்கரத்தோட இன்றும் நாம் சேவிக்கலாம் ஒரு வாசல் உத்தராயண வாசல் மற்றொரு வாசல் தட்சிணாயன வாசல் இந்த இரண்டின் வழியாகவும் நாம் போய் சேவிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் கோமலவல்லி தாயாரோ பேரழகு படைத்தவளாய் கோமலாம்பான்ற திருநாமத்தோட அபர்யாப்திரானங்கபாணியின் தைதையாக எழுந்து இருக்கிறார் இவர்கள் இருவரையும் நாம் சேவிக்கப் போகிறோம் காண கண்கோடி வேண்டும் உருகாத உள்ளமில்லை நடுங்காத கால்கள் இல்லை தழுதழுக்காத குரல் இல்லை எந்த ஆத்மாவாக இருந்தாலும் ஆறாவதனுக்கு உருகித்தான் ஆக வேண்டும் பாடல்களையும் பாடி உள்ளார்கள் இவ்வெருமானுக்கு எத்தனையோ சிறப்புகள் ஒன்றொன்றாக பார்ப்போம் எத்தனை அனுபவித்தாலும் இவ்வெம்பெருமானுடைய மாதுயம் அவருடைய இனிமை அனுபவித்து முடிக்க முடியாது ஆகையால் தான் நம்மாழ்வார் ஆறா வமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயே நீராய் என்னை கரைத்து விடுகிறீர் ஏற்றமே உயர்ந்த காவிரி கரையில் இருக்கிறது காவேரி தீர ரசிகனாகவே பகவான் சயனித்துள்ளார் இங்கே எம்பெருமான் ஆராத வமுதன் அபர்யாப்திரன் கிழக்கு நோக்கி சயன திருக்கோலம் இவர் எப்படி சயனித்திருக்கிறார் எல்லாரும் ஆதிசேஷ படுக்கையில் மல்லாந்துதானே சயனித்திருப்பார்கள் அமர்ந்த திருக்கோலத்திலும் எழுந்திருக்க முயற்சிக்கும் திருக்கோலத்தில் உள்ளார் உத்தான சயனம் உத்தியோக சயனம் பாதி எழுந்திருந்த சயனம் என்று கூறுவார்கள் ஏன் தெரியுமா இவ்வெம்பெருமானுக்கு ஆறாவத என்று பெயர் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இவரை ஆறாவதார் என்று கூறுவார்கள் இவர் என்ன பதிமூன்றாவது ஆழ்வாரா ஆழ்வார்கள் பன்னிருவர்தானே என்று தோன்றும் உண்மை ஆனால் ஆழ்வார்களுக்குள் திருமணிசை ஆழ்வாருக்கு மட்டும் திருமணிசை பிரான் என்கிற திருநாமம் உண்டு என்ன வியப்பு திருமணிசை ஆழ்வார் எப்படி திருமணிசை பிரான் ஆனார் ஆறாவ முத பிரான் எப்படி ஆறாவ முத ஆழ்வாரானார் அதுதான் செய்தி திருமணிசி ஆழ்வாரிடத்தில் இருந்த ஓர் பாதி பெயர் ஆழ்வாரை இவ்வெருமான் வாங்கிக் கொண்டான் இவரிடத்தில் இருந்தில் பெற்றுக் கொண்டார் அவ்வளவு நெருக்கமா ஒருத்தர் வேட்டியை இருவர் கட்டி அளவுக்கு ஒரு தட்டில் இருவர் உண்ணுகிற அளவுக்கு ஒரு இளநீரை இருவர் உறிஞ்சி உண்ணுகிற அளவுக்கு அத்தனை நெருக்கம் போல இருக்கிறது ஏன் தெரியுமா திருமணிசி ஆழ்வார் திருக்குடந்தை பெருமானை தரிசிப்பதற்காக எழுந்துருடினார் எத்தனையோ இன்னல்கள் இடையூறுகள் தாண்டி வந்தார் அப்போது பெருமான் ஏன் சயனித்துக் கொண்டிருக்கிறாய் திரும்ப மாட்டாயா வாய் திறந்து பேச மாட்டாயா எவ்வளவு தூரம் உன்னை காண்பதற்கு ஓடோடி வந்திருக்கிறேன் ஏன் இப்படி இருக்கிறாய் ஓஹோ நாம் தான் தவறாகப் புரிந்து கொண்டோம் பகவான் வடக்கே அயோத்தியிலிருந்து தெற்கு வரை நடந்து நடந்து கால்கள் நொந்து விட்டனவோ வராக பெருமானாக பூமாதேவியை இடர்ந்தெடுத்து திருமேனியெல்லாம் அயற்சி ஆயாசம் ஏற்பட்டு விட்டதோ நாம் தொந்தரவு பண்ணுகிறோமே ஆழ்வார் பாடினார் நடந்த கால்கள்ள் நொந்தவோ நடுங்கஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ விளங்குமால் வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசிகேஷனே எவ்வளவு ஆயாசமோ உனக்கு இருந்தாலும் நான் வந்திருக்கிறேன் பதில் கூற பேசுகேசனே என்றார் பெருமானும் ஆழ்வாரிடத்தில் அன்பு ததும்ப பேசுவோம் என்று கிடந்த திருக்கோலத்தோடே வாய் திறந்தார் பொறுக்கவில்லை இப்பேற்பட்ட பக்திருந்து பெருமான் பக்தான் சொன்ன மீறுவனா நாம் அவன் சொன்னதை கேட்பதில்லை ஆனால் அவன் நாம் சொல்வதை உடன் கேட்கிறான் திருமணி ஆழ்வாரே சொல்லிவிட்டார் இனி படுத்திருக்க கூடாது என்று எழமுயற்சித்தான் எம்பெருமான் ழ்வார் அதிர்ந்து போனார் இந்த ஏழை ஏதலன் ஒன்றும் இல்லாதவன் நான் வேண்டி கொண்டதற்காக எழுந்திருந்தாய் இது கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை போதும் போதும் அப்படியே இரு நீ எழுந்திருக்க வேண்டாம் என்ன அழ்வார் கூறினார் பெருமானுக்கோ திகைப்பு அழ்வீர் என்னை படுக்க சொல்லுகிறீரா உட்கார சொல்லுகிறீரா என்ன பண்ண சொல்லுகிறீர் ஏதானும் ஒன்று கூறும் அழ்வார் கூறினார் நீர் படுத்திருப்பதும் சேமித்திருக்கிறேன் அமர்ந்த திருக்கோலமும் சேவித்திருக்கிறேன் ஆனால் இது புது உள்ளதே பாதி எழுந்திருந்த திருக்கோலம் இப்படியே இருந்துவிடு என்று திருவழிசி ஆழ்வார் கேட்டுக்கொள்ள என்றும் பாதி எழுந்த நிலையில் அபர்யாப்தாமிர்தன் ஆறாவும் புதன் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான் இந்த பெருமான் தான் நாம் ஆழ்வார்களுடைய நாலாயிரம் பாசுரங்களையும் பெறுவதற்கே வழிகாட்டியவன் இவ்வெம்பெருமானுடைய அர்ச்சனை பண்ணும் போது நாமாவளி சொல்லும் போது திராவிட ஸ்ருதி தர்சகாயனமாக சொல்லுவார்கள் அப்படினால் தமிழ் வேதத்தை காட்டிக் கொடுத்த எம்பெருமான் நமக்கு இந்த கதை தெரியும் நாதமுனிகள் தான் நம்மாழ்வாரிடத்தில் வேண்டி நாலாயிரம் பாசரங்களையும் திரும்ப பெற்றார் நாதமுனிகளுக்கு இந்த பாசரங்கள் இருக்கின்றன என்று எப்படி தெரிய வந்தது சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நாதமுனிகளிடத்தில் வந்து பத்து பாசரங்களை பாடினார்கள் அதாவது திருவாய்மொழியில் உள்ள இந்த ஆறாவதே அடியேனுடலங்கிற பத்து பாடல்கள் இதை சொன்னார்கள் அதனுடைய கடைசி பாசரத்தில் உடலையன்பின் பேச்சு முலையூடு அவள உயிருண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குழலில் மலியச் சொன்ன ஓர் ஆயிரத்து பத்து ஆயிரத்துக்குள் இந்த பத்து பாசுரம் மடல தீரவல்லார் காமர்மானை நோக்கியற்கே என்று நம்மாழ்வார் பாடியிருந்தார் ஆயிரத்துள்ளி பத்துன்னு இருக்கிறதே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து கொடுத்த பெருமானே இவ்வெம்பெருமான் தான் ஆக திருக்குடந்தை கும்பகோணம் பெயர் காரணம் பார்த்தோம் இவரே நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை காட்டி கொடுத்தார் என்று பார்த்தோம் திருமணிசிழ்வார் சொல்படி எழுந்திருந்தான் என்று கண்டோம் திருமங்கை ஆறு பிரபந்தங்கள் பாடினது நாம் அறிவோம் அதில் ஒவ்வொன்றிலும் எவ்வளவு அனுபவித்திருக்கிறார் அதிலும் இந்த திருத்தலத்துக்கென்ன திரு எழுகூற்றிருக்கை என்னும் பிரபந்தம் எழுகூறு ஏழு பங்குகள் ஒரு ரதம் தேர் கட்டுகிறோம் என்றால் வளர்ந்து கொண்டுகும் நடுவிலிருந்து அப்படித்தானே ஒரு தேர் இருக்கும் தன்னுடைய பாக்களால் பாசுரங்களாலேயே ஏழு கூறுகளாக ஏழு நிலைகள் கொண்ட தேரை திருவங்கையாழ்வார் கட்டி இவ்வெருமானுக்கே சமர்ப்பித்தாராம் என்றும் அவர் கட்டிய தேரின் சித்திரத்தையும் அந்த தேரிலேயே எப்படி அந்த பாடல்களை எழுத வேண்டும் என்பதையும் நாம் இத்திருத்த கோயிலுக்குள் வரைபடமாக சேவித்துக் கொள்ளலாம் ஷாரங்கபாணியை சேமித்தோமே அவனுடைய வலது திருக்கரத்தை அலங்கரிப்பதே சக்கரம் இந்த திவ்யக் கஷேத்திரத்தில் சக்கரபாணி எழுந்தருளி உள்ளார் என்னும் சக்கரபாணி என்னும் இருவருமே எம்பெருமான் எம்பெருமானுடைய வலக்கையில் இருப்பவரே சக்கரம் விஜயவல்லி நாயிகா சமேதனாய் சக்கரபாணி பெருமாள் அடுத்த சன்னிதானத்தில் எடுந்தொழியுள்ளார் இங்கே உற்சவம் நடைபெறுகிறது சக்கரபாணியும் இங்கு வருவார் இருவருக்குமாகத்தான் புறப்பாடு சேவை வாகனம் அனைத்துமே நடைபெறும் ஆக குளத்தால் ஹேம புஷ்கரணியால் ஏற்றம் கோமலவல்லி ஆழ்வாரால் இப்படி எத்தனை ஆழ்வார்களும் ரிஷிகளும் அடியார்களும் இன்றும் மயங்கி கிடக்கும் வெம்பெருமான் திருக்குடந்தை சாரங்கபாணி அவனை சேவிப்பதற்கு காண கண்கோடி வேண்டும் எத்தனை பேரும் வருகிறார்கள் அவ்வெம்பெருமான தரிசிக்கிறார்கள் தாயார் பெருமளுடைய அனுகிரகம் பெறுகிறார்கள் ஆழ்வார்கள் பாடியபடி சொன்னபடி கேட்கக்கூடிய பெருமான் நாமும் ஆழ்வார்கள் பாசுரங்களை கூறிக்கொண்டு இவனை சென்றால் நம் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவார் உயர்ந்ததான மோட்சத்தையும் கொடுக்கிறார் தளராவுடலதா விசரிந்து போகும்போது இழையாது உனதாள் ஒருங்க பிடித்து போத இசை நீயே நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார் களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன் நீதான் என் துன்பத்தை போக்க வேண்டும் நீ போக்காவிடில் எனக்கு போக்கிடம் ஏது நம் அனைவருக்கும் போக்கிடமாம் திருக்குடந்தையை அடைவோம் வணங்குவோம்